ओ प्रपन्न तोत्र पिजाताय तो्रवेत्रैक मुद्रा कृष्णा गीतामतुहे नम अनपेक्ष शुचिद उदासीनो गय सरितागी यो मे प्रिय लक्षणत உபதேசித்துக் கொண்டிருக்கிற ஸ்லோகங்களெல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் இந்த பதினாறாவது ஸ்லோகத்திற்கு நேற்றைக்கும் மூணு விஷயத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் அனபேஷகாங்கிற சொல்லுக்கும் சுச்சிஹி தக்ஷகா அப்படிங்கிற மூன்று சொல்லுக்கும் பொருள் பார்த்துட்டோம் எதையும் சார்ந்தராதவன் தூய்மையானவன் திறமை படைத்தவன் பராபக்தன் உதாசீனஹா உதாசீனு சொன்னால் யாருடைய விருப்பு வெறுப்புக்கும் அடிமையாகாதவன் அர்த்தம் சுருக்கமாக சொன்னால் விருப்பு வெறுப்பற்ற மனநிலைக்குத்தான் பேர் உதாசீனத்துவம்னு பேர் பொறுப்போடு இருந்தா கூட இந்த வாழ்க்கையில் ஒரு ஒருத்தருடைய விருப்ப வெறுப்புகள் நம்ம மனசை தாக்கிற போது அதோட சேர்ந்துக்காதவன் அதுக்கு உயிர் கொடுத்து அதை திரும்ப திரும்ப சிந்திக்க மாட்டான் ஆகையினால பராபக்தனை உதாசீன்கிறார் உதாசீனா எந்த குரூப்லேயும் சேர்றது இல்லை நோ குரூப் இந்த குரூப்பில் சேர்றது அந்த குரூப்பில் சேர்றதெல்லாம் கிடையாது அதைத்தான் உதாசீனஹா அப்படிங்கிற சொல் குறிக்கிறது கதவியதா வஜஹான்னா நடுக்கம்னு அர்த்தம் நடுக்கத்துக்கு காரணமான பயத்தையும் சொல்லலாம் ஆதிசங்கர் இங்கே வஜகானா பயம் பயான்னு எழுதுகிறார் கதவியதா கத பயா என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார் ஆகவே அச்சம் இல்லாதவன் அர்த்தம் அதாவது உடம்புலையெல்லாம் நடுக்கம் வர்றதில்லை நடுக்கத்துக்கு காரணமான அச்சம் இல்லை ஏதோ ஒரு பார்க்கின்சன்ஸ் நோயால் வரணும்னு சொன்னால் வர்றதுக்கெல்லாம் வேற காரணங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் இங்கே நடுக்கம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் அச்சம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு காரணம் வந்து ஆத்மக்யான பலம்தான் ஆத்மா பரபிரம்மஸ்வரூபம் மெய்ப்பொருள் என்பதை அறிந்திருக்கிறது தான் அந்த நடுக்கம் இல்லாமே அச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அச்சத்தின் வெளிப்பாடு தான் நடுக் நடுக்கம் ஆ நடுக்கம் இல்லாதவன் என்று சொன்னால் அச்சம் இல்லாதவன் அர்த்தம் அச்சம் எப்படி போகிறதுன்னு கேட்டால் இந்த தூய்மையான அத்வைத ஞானத்தை நன்கு புரிந்து கொண்டு ஆழமான மனசில் நிறுத்துறதுனால தான் ஆக இந்த பரமார்த்த ஜான லட்சணத்தையுடைய இந்த பக்தன் நடுக்கம் இல்லாதவனாக இருக்கிறான் அடுத்தது சர்வ ஆரம்ப பரித்தியாகி சர்வன்னா எல்லாம் அர்த்தம் ஆரம்பம்ங்கிறது இங்க பலனை கொடுக்க தொடங்கக்கூடிய கர்மங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆரப்பியே இத்தி ஆரம்ப இகாமுத்திர பலபோகார்த்தானி காமஹேத்துக்கானி கர்மாணி அதாவது தொடங்குகின்றது என்பதுனால இந்த உலகத்திலையும் வேற ஒரு உடம்புலேயும் சுக போகங்களை பல போகங்களையெல்லாம் கொடுத்து ஆசைக்கு காரணமான பொருள்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய செயல்களுக்கு தான் ஆரம்பகான்னு பேர் அந்த ஆரம்பம்னால் கர்மான்னு அர்த்தம் பரித்தியாகினா நன்றாக விட்டு விட்டான்னு அர்த்தம் அவன் பாபமும் பண்ணுறதில்லை புண்ணியமும் பண்ணுறதில்லை அப்படி உலக வாழ்க்கையில் இருக்கிறதுனால புண்ணியம் பண்ணினாலும் அந்த புண்ணியத்தோட பலன் அவனுக்கு இல்லை அவனை வணங்குகிறவர்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது அதே மாதிரி சர்வகர்மத்துக்கு புண்ணிய கர்மாவும் பண்ணுறது இல்லை பாபகர்மாவும் பண்ணுறதில்லன்னு சொல்லியாச்சு ஏன்னா பாபகர்மாவை விட்டுவிட்டு தான் புண்ணிய கர்மாவை பண்ணுறான் அப்புறம் புண்ணிய கர்மத்தையும் விட்டு விடுகிறான் சர்வ தர்மான் பரித்தியஜன் சொல்ல போகிறார் இல்லையா பகவான் அப்போ நித்திய நைமித்திக காமிய கர்மங்கள் நிஷித்த கர்மங்களை விட்டுவிட்டாங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காய்க்க வாச்சிக்க மானச கர்மங்கள் எல்லாவற்றையும் முறைப்படி விட்டு இருக்கிறான் சாஸ்திரத்தில் சொன்ன நெறிமுறைப்படி விட்டிருக்கிறான் பரித்தியாகி நன்றாகவே விட்டவன் அனைத்து செயல்களையும் அறவே நீக்கியவன் எவனோ அந்த சந்யாசி அந்த துறவி அவன் இர இந்த தத்துவத்தை புரிஞ்சிருக்கிறதுனால பரமார்த்த ஜான லக்ஷண பக்தி அந்த பக்தியை உடையவனை பகவான் எனக்கு பிரியமானவன் என்று உபச்சரித்து சொல்லுகிறார் அனபேஷு தக்ஷஹா